முன் காலத்தில் இரண்டு பெண்கள் இருந்தனர் அவர்கள் இருவருக்கும் ஆண் குழந்தை ஓனாய் ஒன்று வந்து அந்த இரண்டு பெண்களில் ஒருத்தியின் மகனை தூக்கி சென்று விட்டது இரண்டு பேரில் ஒருத்தி ஓனாய் உன் மகனைத்தான் தூக்கி சென்றது என்றால் மற்றொரு பெண்ணோ உன் மகனைத்தான் தூக்கி சென்றது என்றார் இருவரும் தாவூத் அலிசலாம் அவர்களிடம் வந்து விசாரித்தார்கள் சுலைமான் நபியோ ஒரு வாழையினிடம் கொண்டு வாருங்கள் இந்த குழந்தையை வெட்டி இரண்டு பங்காக்கி இவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார்கள் உடனே அதில் சிறியவள் அப்படி செய்து விடாதீர்கள் உங்களுக்கு அருள் புரிவானாக அவன் அவளின் மகன் தான் என்று கூறினை இவ்வாறு கூறிய சிறியவளுக்கே உரியது என்று தீர்ப்பளித்தார்கள் என நபி சொல்லு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம்